நம்முடையிலும் விபத்து காக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த மனநிழ்ச்சி நாளை கண்டு கணிபுறும்படியாகவும் சேர்ந்து நம்முடைய தேவருக்கு நாம் அதிகமாக உறுதி செலுத்திக் கொள்ள கடவுள் பெற்றவர்களாக இருக்கின்றோம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற புதிய தினமாக இருக்கும்படி கட்டுரை ஆபியானவர் வெளிப்படுத்தித் தரப்புகிற சில வேதமாக வாசித்து தியானிக்கலாம் அப்போ சர் நடபடியில் சகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை ஒரு வாசிப்போம் அப்போ சிலர் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசனம் அவரால் ஏன்றி வேறொரு ஆளும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷங்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும் இல்லை என்று அப்போ சில இவர் சுத்த பேர் பிரசங்கப்பட வார்த்தை நாம் இங்கே வாசிய கேட்டோம் உலகத்தில் அநேக நாமங்களின் போராலே வணக்கங்கள் ஏறெடுக்கப்படுகின்றது பொழுகைகள் ஏறெடுக்கப்படுகின்றது ஆனால் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவும் நரக மாதத்திலிருந்து மீட்டவனு ரஷிப்பதற்கும் நாமல் வேறொரு நாமும் கட்டையிடப்படவில்லை என்று வாசகத்தை பேசுகிற காரியங்களை வாசிக்க அவரால் ஏன் வேறொரு ஆள் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும் படிக்கு மானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்கு உள்ளே அவருடைய நாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதியால் அந்த நாமத்தை அறிந்திருக்கின்ற மக்களாகிய நாம் அந்த நாமத்திற்குரிய மகத்துவங்களை செலுத்தி அந்த நாமத்தை வணங்குகிறபடி கிடைக்கிற நன்மைகளை நிறைவாக பெற்று உலகத்திற்கு அந்த நாமத்தை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய மக்களாக காணப்பெற வேண்டும் என்று பரசுத்தாவிய அண்ண விரும்புகின்றார் என்றால் மக்களவை அறிந்து கொள்ளாதபடியினால் தாங்கள் நம்பியிருக்கிற நாமங்கள் தங்களை விடுதலையாக்கும் தங்களை நரகபாதாவத்தில் கொண்டு செல்லும் மக்கள் அறியாமல் எதையோதையோ நம்பி யார் யாருடைய நாமத்தையோ தோல் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே பிறந்து மறித்து போன நாமங்களை வணங்கிக் நாம் அடங்கு நாமமானது நம்முடைய இறைவனாகிய ஆண்டோருடைய நாமம் என்பது அந்த நாமத்தை நாம் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று அவை அனைவரும் சொல்லுகிறார் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது தெற்க தரிசி விதமாக வேறொருவரும் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருமில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஆகிய ஆண்டவர்கள் சொன்னதாக திருத்த தரிசி சொல்லுகின்றார் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் என்றும் என்றும் பூமியின் எல்லையங்கும் உள்ளவர்களே நோக்கி பாருங்கள் அப்பொழுது நானே தேவன் வேறொருமில்லை என்று சொல்லி இரவு நாண்டு குறித்து தீர்க்கத்தன் சீமனமாக இரண்டாவது இருபத்தி ஒன்னாவது வாசிக்கும் பொழுது நாமத்தை உரைத்திருக்கிறார் அவன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற ஆரம்பத்தில் இப்படி நாம் வாசிக்காமத்தை ஆரம்பத்தை இன்னும் ரட்சிக்கப்படாமல் அறிந்திருக்கின்றோம் மூலமாக நாம் பெற்றுக் கொள்ள வழிமுறைகளை கற்று தந்து கொண்டிருக்கிறதற்காக ஆண்டு வருகிற அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வாசிக்கும் பொழுது அலெக்சாந்தர் பிரதான ஆசாரிய குடும்பத்தார் யாவரும் எரிசுலேயே கூட்டம் கோரி அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் நாமத்தினாலே ஒரு பிரச்சனை விடுதலை ஆக்கியால் நடத்தம் செய்தபடியால் அதிகாரிகளுக்கு எல்லாம் ஆச்சரியமாகிவிட்டது நாங்களும் தெய்வத்துக்கு தான் ஆராதனை செய்கின்றோம் நியாயபிரை நிறுத்தி அவர்கள் விதமாக பதவி சொன்னார் என்று சின்னத்திலும் நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரேலின் மூப்பர்களே ியாயிருந்த மனுஷருக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்றைய நிலத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிறுவில் அறையப்பட்டவரும் தேவரால் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசியராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர் உங்களுக்கு முன்பாக சொசமா நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரோரின் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கணவரு வீடு கட்டுகளாகிய உங்களால் அற்பமா எனப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லார் அதனால் நாமத்திற்கு எவ்வளவு பெரிய வல்லமுண்டு நாம் அந்த வல்லமனால நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் போதே மேலெல்லாம் கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது பிச்சை கேட்பதற்காக உறவினர்கள் கொண்டே வைத்து விட்டு சென்று விடுவார்களாம் வைத்திருக்கும் போது காசி மானியை எடுத்து கொண்டு போவார்கள் அமீதமாக ஒரு நாள் பேந்திருக்கு செல்கின்ற நேரத்தில் இந்த திறமைச் சப்பாணிகள் தருணம் என்று சொல்லி பார்த்து பேசி சொன்னால் என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை என்னிடத்தில் இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்ன இருந்தே தெரியுமா இயேசுவின் நாமத்தினுடைய வல்லவி என்னிடத்தில் இருந்ததா நாமத்தினால் எழுந்து நடந்த நாமத்திற்கு ஆறாத இந்தியாவை கிறிஸ்தவர்கள் உள்ளவர்கள் பலர் தங்களை உயர்ஞ்சாதிகள் பேசிக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தது அற்புதங்கள் இவர்தான் விரும்பி அப்போ பயன்படுத்திக் கொண்டிருந்தார் ாலேட்டபொழுது உங்களால் அறியப்பட்டவரும் எழுப்பப்பட்டவருமான நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக இருந்திருக்கிறான் என்று ஒரு எல்லாருக்கும் இசைங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்க கிடவது வீடு கட்டுகி உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரின் மூலைக்கு தலைக்கண்ணாதவர் வேறுொரு நாமல் கட்டையிடப்படவில்லை என்று சொல்லுகின்ற மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு எந்த தெய்வத்திற்கும் முடியாது என்று தாராளமாக நாம் பேசலாம் ஏன் பேச முடியுமா அவர்களத்தோடுதான் காண்பிக்கிறார்கள் நமவர்கள் சேலஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொல்லி எந்த பெரிய மனுஷனுடைய மத்தியிலும் போய் எந்த அதிகாரிகளுக்கு மத்தியிலும் சென்று வானத்தின்களே பூமி மீது மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு வேறொரு கட்டளையிடப்படவில்லை விரும்புகின்றார் அலமியா அலேரிய அன்று பரிசு வேதாக இருக்க படிப்பறிவாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் இவ்வளவு தைரியமாக பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் அருமையான வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு அழைத்திருக்கிறார் தெரிவித்துக் கொள்கின்ற எட்டு வரை உள்ள வாசிக்கும் பொழுது ஆரானை செய்ய போக மாட்டார்கள் அங்கே ஆணையத்துக்கு சென்ற ஆண்டவர்கள் தொழுகை செய்தார்கள் அப்படி ஜெபவேளையாகி ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற விடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோரு மூணு அலங்காரவாசில எண்ணப்பட்ட தேவாலய வாசலு வைப்பார்கள் தேவாலயத்திலேயே பிரவேசிக்க போகிற பேரையும் யோவானையும் பேத்ருங்களை நோக்கி என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு ி எங்க போனாலும் தெரியுமா அவர்களோடு ஒரு போனான் அலோலியாம் இன்றைக்கு நாம் செம்மையாக தொடர்ந்து பயன்படுத்தோமானால் சப்பாணிகள் எல்லாரும் நடந்து தேவாலயத்துக்குள்ளே கடந்து வருவார்கள் அலோலியாம் அருமையான தேவையான இன்றைக்கு வெள்ளியும் பொண்ணையும் சேர்க்க வேண்டும் என்றுதான் ஊழியர்களை விரும்பி அணைகின்றார்கள் இன்றைக்கு அநேகரும் உள்ளே இன்னும் பலர் உள்ள போவார்கள் போல தெரிகிறது கட்டாயம் போகத்தான் செய்ய வேண்டும் இயேசு அவர்களோடு அவர் இருக்க வேண்டிய இடம் அங்கேதான் அதனால் அருவியான நமக்கு உனக்கே தெரியுமா இயேசுவின் அதை கண்டுதான் உலகம் பயப்படுவேன் தவிர வெள்ளியும் சேர்த்து வைக்கிறதுனால எந்த மனுஷனும் இயேசு ஏற்றுக்கொள்ள போவதில்லை எவது இயேசுடைய நாமத்தை மையப்படுத்த போவதில்லை என்று ஆசைப்படுகின்றோம் சிலர் எப்படி எண்ணுகிறார்கள் பணம் கொடுக்கிறபடி நாள் உதவி செய்கிறப்படி பலர் இயேசுவை வர முடியுமே என்ன யாராவது அதிகமா கொடுத்தாங்க இருக்கிறது நான் தருகிறேன் அதனால் பிரியமான தேவாச்சாரமே இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் வேறொரு நாம உலகத்தில் கட்டளையிட பணம் இல்லை அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த மூசை நடத்த ஆண்டமறி படிச்சு ஆரம்பிச்சோம் விதத்தில் வாசிக்கின்றோம் விவாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் அவனை நான் விசாரிப்பேன் அவர்களுக்காக அவர்கள் சகோதரன் எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் இந்நாமத்தினாலே அவர் சொல்லும் செய்ன் சொல்லுகின்றார் அதனால் தான் இவர்கள் எல்லாரும் அவர் தீர்க்கத்தரிசியாகத்தான் வழிபட்டார் அப்போசமாகத்தான் வழிபட்டார் ஆனால் தேவகுமாராக வந்தார் என்பதை நமக்கு சென்னையாக காண்பிக்கின்றது அவன் தான் சாதிப்பேன் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூணு பேச வாசிப்போம் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரதாவுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை காலகாலங்களிலே கருத்துனா அவர் தேவகுமாரனாக வருவதற்கு முன்னால் கருத்துடைய தூதனானவர் என்று பழையாடு முழுமையில் அவரை குறித்து எழுதியிருக்கின்றது அவர் பக்தருக்கு தரிசனமனைக்கு முன் எல்லாம் நாமத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று வாசிகரம் ால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லிகராய் ஆண்டவர் சொல்லுகின்றார் சொல்வதற்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற அர்த்தம் என்று சொல்வதாக இருக்கின்றது யாத்திராமதிகாரம் பதினைந்தாவது வாசிப்போம் அவர்கள் கேட்பார்களே நாமம் என்ன என்று சொல்லி கேட்பார்களே சொல்வது என்று சொல்லிக்கு சொல்லி வெளிப்படுத்த ஒன்னியல் எட்டு வாசிக்கும் பொழுது ஏல்சு கிருஷ்ணை குறித்து வெளிப்படுத்தலாக மத்திய யோகா நிகிதமாக சொல்லுகிறார் சொல்லுகிறார் வாசிக்கலாம் இதோ மேகங்களுடனே வருகிறார் இதோ மேகங்களுடனே வருகிறார் அவரை அவரை இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக சர்வ வல்லமே உள்ள கருத்தர் நான் அல்பாவும் என்று திருவிழா பச்சு அல்பா மற்ற அவறியிருந்த அவர் என்று நீங்கள் விசுவாசியான போனால் உங்கள் பாலத்திலேயே சாவீரம் என்று சொல்லியே சொன்னார் உலகத்திற்கு வந்தது மனித குலத்தை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக கற்பமாக இருக்கின்ற நேரத்தில் அவளை தள்ளிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார் ஏழை குடும்பம் ஒரு பக்தி உள்ள பொருள் அவருத்தான் வாக மேம்பட வேண்டும் என்று நிச்சயவார்த்தம் செய்தாய்விட்டது ஆனால் கற்பகுதியாக இருக்கிறாள் என்று கேள்விப்படுகின்றோம் எப்படியே தப்பு நடந்து விட்டது நாம் உங்களை நியாயாதிபதிகளிடத்திலே கொண்டு குற்றம் சாட்டி தண்டிக்க கூடாது பள்ளிவிட வேண்டும் என்ற மனதிலோடு கூட இருக்கின்ற பொழுது ிப்போதம் தோண்டி இப்படி சொல்லுகின்றார் வாசிக்கலாம் அவருக்கு அவளை ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரஷிப்பார் கருத்தனிகளமாக வெளிப்படுத்துகிறேன் பெயருக்கு அர்த்தம் எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதையால் பிரியமான இயேசு என்ற பெயருடைய அர்த்தமானது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் வெற்றிப்பார் அகையினால் வானத்தங்களே போனும் அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் அனுக்குலத்தினுடைய மீட்புக்காக கட்டிடப்படவில்லை என்று சொல்லி இரங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த நாமத்தினால் வெற்றிக்கப்பட்டிருக்கிறது எப்படி அந்த லட்சிப்பை அடைந்தோம் என்பது நாம் எல்லாம் நன்கு அறிந்திருக்கின்றோம் நேற்று பேசிக் கொண்டிருந்தார் நம்ம விசுவாசிய வீட்டிற்கு சென்றிருந்தா கடந்த கால வாழ்க்கையில் இப்பொழுது மாறியிருக்கிறார் என்பதை அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார் எப்படி அவர் மாறினார் எப்படி இந்த சோழர்களுக்கு வர என்று ஆச்சரியத்தை கேட்டார் நாங்கள் அவருக்கு வழக்கம் அதாவது எல்லாரும் இயேசுனாவிட வார்த்தை தான் சொல்லுகிறார்கள் கலைகளுக்குள்ளே விதை அந்த கலையும் பயிரும் சேர்ந்து ஒன்றாக வளர்ந்து அப்படியே களையும் பயிராகவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முப்பது அறுபது நூறுமாக பலன் கொடுக்கின்றது தூய்மையாக்குகிறது என்று சொல்லி அவருக்கு வழக்கு கொடுப்பார் விதைக்காவி பரிசு நலங்களை பண்படுத்துங்கள் என்று சொல்லி அவரை சொல்லியிருக்கின்றார் சாப்பட வரவிடாமல் தமிழ் செய்வதற்கு காரணம் நடத்தொன்படிய கட வேண்டும் அவர் தமிழக ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை நன்றி செலுத்த வேண்டும் என்று பரிசுத்தாடி அந்த பதிவு சொல்லுகின்றார் உருவாசிக்கலாம் அன்றையும் அவரே மறைத்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயம் கட்டளை பெற்ற பட்டதாரிகள் படித்தோம் பேர் பிரசங்க ராணுவத்தில் பெரிய அதிகாரி மக்கள் உள்ள ஒரு சண்மார்க்கமான மனுஷன் வெளியறைமுனை காண வேண்டும் என்று விரும்பி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 அப்போ சில இடத்திற்கு தான் அனுப்புவார் என்பது அறிவித்துக் கொள்கின்றேன் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தரிசனமான ஊழியத்துக்கு போய் என்று சொன்னார் என்று சொல்லி பொய்யாக சாட்சி கொடுத்து மக்களை தப்பிதமாக நடத்துகிற கூட்டம் பெருகி காலமாக இருக்கிறபடியால் அப்படிப்பட்டவர்களை கண்டுதான் மக்களே மாற்றம் அடைகிறார்கள் அருமையான தேவ ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவதூதல் வந்து கொரிலே தானதர்மங்களும் தேவசமுத்தினைப்படுத்தப்பட்டது பாவத்தெல்லாம் மகிழ்ச்சி என்று சொல்லல தரிசனம் கிடை அதுவரை அப்போது போகக்கூடாது என்று தீர்மானத்திருந்தார்கள் அவர்கள் பசியாக இருக்கும் பொழுது மேலும் வீட்டில ஜெமிக்க போன பொழுது தியான நிலைக்குள்ளாகி வணங்கம் திறந்திருக்கிறதையும் அங்கிருந்து ஒரு கூடு இறங்கி வருகின்றதையும் அதற்குள்ளே ஊரும் பிராணிகள் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருக்கிறதையும் சொல்லுகிறார் தீட்டானது என்று நான் புசித்ததில் என்ன சொன்னபொழுது நான் பரிசுத்திருந்த எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்படி மூன்று தடவை கூடு வந்து வந்து திரும்ப போனது இவருக்கு விளக்கம் தெரியவில்லை அப்படி இருக்கும் போது மூன்று மனிதர்கள் குரல் வெளிவிட்ட ஆட்கள் போய் கதவை தட்டுகிறார்கள் தரிசனம் வழங்கினது அவர்களுக்கு ஆகும் ரத்து செஞ்சு மதித்திருக்கிறார் ார் உட்காரம்பிக்கிறார் வீட்டில் ஏராளமான மக்கள் உறவுகள் எல்லாரும் வந்து கூடியிருக்கிறார்கள் கருத்து வந்து சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு மனுஷன் வரப்போகிறார் அவர் மூலமாக எங்களுக்கு பாவபிடி பாதுகாப்பு கிடைக்கப் போகிறது புயல் வந்து பாருங்கள் என்று கல்வி வீடு நிறைய ஆட்களை கூட்டி வைத்திருக்கிறார் அங்கே பேசி பிரசனம் அணுகின்றார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ பெறுவான் என்று எல்லாரும் அவரை குறித்து கொடுக்கிறார்கள் அவருடைய நாமத்தினாலே பாவ பெறுவான் என்று அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்ற ஆணும் எழுதப்பட்டது வார்த்தைகளை அப்படியே விசுவாசத்தை கை கொடுத்து என்ன கிடைக்குமா பாவ மன்னிப்பு கிடைக்கும் மத்திய மதத்தவருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்காது கும்பர்களுக்கும் அவருக்கு அவரை விசுவாசி ஆதனு மன்னிப்பு கிடைக்காது ஆராதனை எல்லாரும் செய்கின்றார்கள் சிலவசரத்தை சில வசனத்தை விசுவாசிக்க மாட்டார் விசுவாசித்தாலும் கை கொள்ள மாட்டார் கொடுப்பதற்காக பர்மக திருமதி தேவகுமார் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார் நாம் பாவுமன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று உணர்ச்சி அறிவித்துக் கொண்டு பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்று எழுதியிருக்கின்றது அடுத்து இரண்டாவது மன்னர் சிங்க மக்களை கொண்டு போக போகிறது அதிலிருந்து நாம் விடுதலை ஆகி இயேசுநாத விசுவாசிக்கிறான் என்று வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கட்டநவர் யாரும் மேலும் பரிசுத்தாரியா என்பதை இறங்கினார் இந்த உள்ளங்கள் எல்லாம் தேங்களுடைய அன்புக்கு காத்திருந்ததான் ர்களுக்கு பாகுமளிப்பு கிடைக்குமாமே பர்லோகம் கிடைக்குமாமே என்று சொல்லி எல்லா இறுதியும் திறக்கப்பட்டவுடனே எல்லாருக்கும் பரிசு தாழ்வுலியா அலேலியா அருமையான தேவ ஜானமே நீங்கள வாசம் கொள்வதற்காக தேவரம் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் இன்னைக்கு மற்ற மதத்தினுடைய தெய்வத்தை எல்லாம் கும்பிடுகிறார்கள் விட்டு வீட்டுக்கு வந்து மனிதர்கள் பாவங்களை பண்ணி வேண்டும் என்பதற்காக இருக்கிறார் தொழுகை செய்ய முடியாத பவுனடியார்கள் வாசிப்போம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்திய ஒருவரே எல்லாரையும் ஒருவரே எல்லாரையும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது எப்படி கிடைக்கிறது தெரியுமா அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் எல்லாருக்காக அவர் தன்னை பரிசீலித்தினார் எல்லாருடைய பாவத்தில் சுமந்து பாவ பரிகாரமாக பணிக்கு அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தபடியினால் அவரால் சில பரஸ்வத்து வேதம் சொல்லுகின்றனர் சாமிகள் வந்து பாவம் செய்துட்டு தான் போயிருக்கிறானே ஒரு மனைவி போது அதன் பெரிய இன்னொரு மனையை கொண்டார்கள் உள்ளாக்கிரமங்களை செய்து கொண்டு நடந்து போயிருக்கிறார்கள் அவர்களால் என்ன கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது ஆகும் ஒப்பு கொடுத்த தேவன் பிரஜாபதியானவர் பலிசுத்தினால் இன்றி மனித குலத்தினுடைய கர்மம் நிவர்த்தியாக சொல்லி ரிக்வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கின்றது அவர்தான் இவர் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார் இவர்கள் எப்படி பழைய பாண்டில் ஏற்றுக்கொள்ளாமல் உணர்வுடைந்து வந்துவிட்டார்கள் அருமையான எல்லாரும் புரட்டு தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்திய அவர் என்று நம்மை வீட்டு ரட்சிப்பதற்காக செல்வே தம்மை ஒப்பு கொடுத்த தேவன் இன்றைக்கு மறுபடியும் நாம் அதற்கு மகிமையின் கருத்தை அதிகமாக செலுத்த வேண்டுமா மனகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற தேவன் மனித குலத்தை இனிதமாக பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த பாதம் நிறைந்த உலகத்திலிருந்து பர்மபுத்தாம் கத்திரிக்கை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அதாவது அவர்தான் பரிசுத்தம் உள்ளவர் அவரால் தான் பெற்றுக் கொண்டோம் என்று சொல்லி அறிந்து கொண்டிருக்கின்றதான் நாம் நாமத்துக்குரிய மகிமை கருத்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியை பதிவு செய்யுங்கள் அலங்காரத்து கருத்தரை இருக்கிற தேவனை கொள்ள வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தர வேண்டும் எப்படியும் கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணுகிறார்கள் பெற்றுக் கொள்வதற்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகள் அவருக்கு பொழுதல் செய்ய வரும்போது அவருடைய நாமத்துக்குரிய மகிழ்ச்சியை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் கூட ரொம்ப பயபக்தியாக அந்த ஆலயத்திற்கு செல்லுகின்றான் கூறவே பாதரட்சிகளை காட்டி போட்டு விடுகின்றான் விடுத்திருக்கிற துணியோடு குளித்து இருக்கிற அவசரத்தை நினைத்து கட்டிக்கொண்டு அங்கே மூலஸ்தானத்திற்கு செல்லுகின்றான் ரொம்ப பயபக்தியோடு விட பெரியவனகு என்பதற்கு பயபக்தி பரிசுத்த மனதியில் தொடர்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு பயபக்தி இல்லாமல் தேவாலயமே சில இடங்களில் இப்பாவோ சீகரிடமாக மாறிக்கொண்டிருக்கின்றே நம்முடைய கருத்தருக்கைகளை கொண்டு வந்தவருடைய சந்தைகளை பரிவேசுங்கள் அரசு அலங்காரத்தோடு கருத்துக் கொள்ளுங்கள் அலேலியா அலேலியா தேவ நம்மை கொண்டே இருக்கின்றார் அருமையான தேவ ஜனமே தேவனுக்கு ஆராதனை செய்வது என்ற ஒரு ஒழுங்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டு ஆடம்பரமாக செல்ல வேண்டும் என்று மாத்திரம் அறிந்திருக்கிறாரே தவிர மற்றபடி அலங்காரத்தோடு கூட செல்ல வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் போய்விட்ட காலமாக இருக்கின்றது புதிய சிலைமை பிள்ளைகள் மிக நம் ஏற்காவது செய்ய வருகின்றோம் உலக முறை லட்சித்த உலகத்திற்கான தன் உயிரை கொடுத்த அறுபது லட்சம் ரூபாய் நாம் செல்லுகின்றோம் இருபத்தி மூன்றாம் வாசிக்கும் பொழுது இங்கே தாக இப்படி சொல்லுகிறார் என்னை மகிமைப்படுத்துகிறான் தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான் வழியை செபைப்படையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லிகளை செபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார் மகிழ்ச்சியை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை தொலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கின்றபடியால் சோத்திர பணியோடு கூட கத்திர சமூகத்திலே காணப்பட ஆலயத்திற்கு வந்த பிறகு மாத்திரமல்ல நான் புறப்படுகின்ற இடத்திலே என்ற உணர்வு நமக்கு உண்டா இருக்க வேண்டும் நான் எங்கே சொல்ல போறது சென்று கொண்டிருக்கிறோம் தெரியுமா தோம்பு முடிய ஆலயத்திற்கு ரெண்டு பேர் புறப்பட்டு வருகிறா சினிமா சாலைக்கு போறவங்க சினிமா கதைகளை பேசிட்டு போவாங்க அப்ப துறம்பிக்கிறவங்க சினிமாவுக்கு போறாங்கன்னு சொல்லி போடுவார்கள் வீட்டுல ரெண்டு மூணு பேர் போறாங்க ரெண்டு பேர் கல்யாணம் வீட்டுக்கு போவாங்க கல்யாணம் வீட்டு கதையை பேசிட்டு போவாங்க எங்க போகணும் என்பதை வெளியடங்கமாக பேசுகிறேன் தெரிந்து கொடு நடைகள் பாவனைகள் பேச்சுகள் எங்க போறாங்க வெள்ளை உடை தெரிப்பது பணியோடு கூட கடந்து வர வேண்டும் ஆலயத்துக்கு புறப்பட்டே அந்த உணர்வு நம்ம உலகம் நிரப்ப வேண்டும் அப்படி நாம் அந்த உணர்வு ஒருவரை சோத்திரபணியோடு கூட புறப்பட்டு வருவோமானால் வழியிலேயேத்தாதி சந்தித்து விடுவார் போட்ட உடனே இறங்கி விடுவார் ஆலயத்துக்குள் வந்த பிறகு கதை பேசுவதும் சொந்த பந்தங்களை சாதிப்பதும் இந்த நிலைகளை நாம் தேர்ப்பில மாற்றிவிட வேண்டும் ஆழைத்துக்கு வந்த பிறகு யாருக்கும் யாரும் சோற்றுக் கொண்டிருக்க கூடாது யாராவது வள்ளியூர்ல அங்கிருந்து அங்கே கும்பலம்பாடு கிராமம் இருக்கு மரபர்கள் குடியிருப்பு அங்கே அந்த ஊருக்கு பெரிய தலைவர் சுப்பிரமணிய பாண்டியன் என்று சொன்னா தான் அந்த ஊர் தலைவருடைய பெயர் யாருக்கும் தெரியும் எங்காவது கலவு போயிட்டால் அவர்கள போதும் திருடர்களை பிடித்து அவர் கொடுத்து பெரிய மனுஷன் ரொம்ப சாந்தமான மனுஷன் அவருடைய பேரு அவருடைய மகன் ஒருவர் மருத்துவ விழுந்து பாளையங்குண்ட கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது மருத்துவ தேங்காய் இளங்கி வெட்ட போயிருக்கா அந்த இளங்கி குளம் இஞ்சில விழுந்து கை சிரிப்பாகி கீழ விழுந்து இடுப்புகளை நெருங்கி போச்சு ஒரு போதும் கொடுத்து படித்துக் கொண்டிருப்பது கிடைக்கும் என்று மருத்துவமனை கொடுத்திருக்கிறார் பூட்டி வச்சுட்டார் இவருக்கு என்ன நோக்கம் தெரியுமா முத்திராமதி படிப்பாக சேவை செய்ய வேண்டிய படித்து வாழ்க்கையில தோல்வி ஆகிவிட்டது வாய் பேசுவார் சாப்பிடுவார் எல்லாம் செய்வார் இதுக்களும் வந்து செயல்பட மாட்டாது அந்த நிலை ஆகிவிட்டது குறுக்களை பாதை இடி விட்டது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தாயார் சொல்லி இருக்கிறார் போதவர்களிடத்தில் ஒரு பெரிய புத்தகத்தை தந்தார் இல்லவா அதை படித்து கொண்டே இருப்பது நிம்மதிக்குள்ள முடியவில்லை யாராவது படித்து கொடுத்தாலும் படிக்கலாம் என்று தாப்பு நாளிடத்தில் சொல்ல அவர் அங்கிருந்து ரோட்டு வழியாக சென்று யாராவது கிருசிகள் கிடைக்க மாட்டாள் அல்லையே ஒரு எஸ் எஸ் போட்ட எஸ் போட்ட ஒரு அவர் இவர் கண்டுபிடிச்சு சொல்லி கொடுங்களேன் பெண்கூசுகார்டு தான் கேட்கணும் அந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு இவருக்கு இவருக்கு தம்பி தம்பி இருக்கிறார் அப்ப பெருந்தூசுகாரன் யாராவது கூட்டிட்டு வாங்க எப்படியாவது சமாதானத்தை கொடுங்க ரொம்ப ஆசை பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் போய் சிபி அவரை கூட்டிட்டு போய் அவர்களுக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு தரிசனம் வள்ளியூர்ல ரெண்டு பேர் இருக்கிறார்களாம் அவர் அழைத்துக் கொண்டு வருவீர்களா என்று சொல்லி தலைப்பு நேரத்தில் கூப்பிட வெளிப்படுத்துக்கு அண்ணன் தம்பி என்று சொன்ன சொல்லி ஆண்டவர் சொன்னார் இந்த ரெண்டு பேரும் கூட்டிட்டு வர வேண்டுமா அப்போ எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வரமாட்டோம் வருகிறோமோ ஒரு நாள் ஆண்டவர் உபதேசம் போனோம் போல மக்கள் ஆரங்கி காத்திருந்தார் அந்த போது அவருக்கு ஏற்கிற உபதேசம் கொடுத்த போதும் பேச ஆரம்பித்தோம் அவர் கேட்டார் எனக்கு பரிசுத்தாவி வேண்டும் என்று சொல்லி கேட்டார் பரிசுத்தாவி பாவங்களை அறிக்கை செய்தால் பரிசுத்தாவி உடனே கிடைக்கும் என்று சொல்லி சொன்னான் அந்த சிபிஐ யாரும் உபதேசம் தெரியும் ஆனாலும் அவர் நம்மளை கூட்டிட்டு போகல அவரும் கடைசியாக அவர் தான் வந்தார் இப்படி கூட்டிட்டு வர சொல்லி சொல்றார் என்று அவரை மறுசுக்கு அந்த பையன் பாவடிக்க செய்வது பாவடிக்க செய்யும்னால என்ன சொன்னாரு தெரியுமா ஏன் பாறை ஊரில் தெரியும் எங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும் கடவுளுக்கும் தெரியும் ஆக ஊரிடத்திலேயே நான் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு அன்றைக்கு எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா ஊராருக்கெல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்லை யாருக்கு தெரியக்கூடாது புரோகருக்கு தெரிஞ்சிடக்கூடாது இவர்களுக்காக இருக்கின்ற சொல்லக்கூடாது என்று சாப்பாள் கடைசி வைத்திருக்கிறார் அந்த தம்பி சட்டமன்ற ஆறு மணி நேரம் பாவம் செய்தார் உடனே பரிசு தாதி பெற்றுக் கொண்டார் அன்றிருந்து பெரிய மகிழ்ச்சி பெரியவராக ஆகிவிட்டார் நடக்க முடியாத கால் நடக்க ஆரம்பித்தார் பகப்பனார் பெரிய ஆச்சரியமாகிவிட்டது அவர் அன்றிருந்து ஆலயத்துக்கு வந்து ஐயா எனக்கு அந்த பரிசுத்தாய் வேண்டும் என்று சொல்லி கேட்டார் நீங்க அதிகமாக சோத்திர மண்ணும் அந்த பரிசுத்தாய் கிடைக்கும் இன்று அவருக்கு சுனநாபரும் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டார் ஞானசானம் பெற்றுக் கொண்டார் சமுதாயத்தில் பெரிய மாற்றம் உண்டாகிவிட்டது யாரும் அவரை எதிர்க்க முடியாத காரணம் அந்த வீட்டில் பிடிப்பட்ட பிரச்சனையை நாம் இப்படி சொல்லுகிறது பெரிய சொல்ல கோயில் பத்து கடாயத்து வெட்டுவார் அவங்களுக்கு வெளியே வைத்து கலட்டி விடுவார் அதைத்தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து வந்து வெடி பக்கத்தில் உள்ளார் இந்த பெரு சுல்தான் கணத்தை மதிப்பையும் நேற்று வரைக்கும் இறைவனுக்கு ஆராதனை செய்யாத மக்கள் கல்லை போல அசையாவிருந்த மக்கள் எல்லாரும் தூத்து மையப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு நாள் அவரிடத்தில் சொன்னது ஐயா ஆலயத்தினி வரைக்கும் வராந்த வரைக்கும் கொண்டு வரலாம் பிராங்களுக்கு வெளியே செப்பலை போட்டுக் கொள்ளலாமே என்று சொல்லலுக்கு அவர் சொன்னார் முழுவதும் கற்புடைய வசனம் வருகை போட்டு அந்த காமோண்ட வாசலுக்கு நுழைந்தவுடன் அதை தேவாலயமாக நான் கருதுகிறேன் உயிரிலாத பயணி கும்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் முடிக்கப்பட்ட தூரத்துக்கு அங்கேயே பாதலட்சை கலக்கி ஆயும் பொழுது வல்லமைங்கிறது புறப்பட ஆரம்பிக்கும் என்பதை தேவ சமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆரம்பிக்கின்றேன் என்றால் அந்த நலமத்திற்கு ஒரு வல்லமை இருக்கின்றது அந்த நலமத்தூரி மகிழ்ச்சியை செலுத்துங்கள் கொள்கைகள் எல்லாம் இப்படி மாற வேண்டும் என்று தேவசன்தாரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற விவாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை உணவு வாசிக்கலாம் விவாகம் இருபத்தி அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை நீ கையிடும்டக்கும் போது ஆணைத்தபடியே தமக்கு பர்த்த சஜனமாக நிலைப்படுத்துவார் கட்டளையிடுவார் உன் தேவனாக கருத்து உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் தேவனாக கருத்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தருக்கு ஆணையிட்டபடியே தமக்கு பரிசுத்தனமாக நிலைப்படுத்துவார் தரிக்கப்பட்டது என்று பூமியின் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் ஜனங்கள் பயப்பட வேண்டும் என்று ஆண்டவன் சொல்லியிருக்கிறார் இப்பெல்லாம் தலைகளாக போயிட்டது உலகத்தான கண்டு பேரண்டு அருமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோமாம் தேவிய கருத்து கற்றலைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கருத்துக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் கருத்துக்கு தரிக்கப்பட்டது என்பதை கருத்து நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது கர்த்துடைய நாமம் என்ன தெரியும் தடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து பூமியின் கனங்கள் எல்லாரும் பிள்ளைகள் மாறிவிடுக பரிகாசம் பண்ணுவார்கள் செலுத்தவர்கள் பகைக்க ஆரம்பிப்பார்கள் அன்பாக இருந்தவர்கள் தூசிக்க ஆரம்பிப்பார்கள் நமக்கு மரியாதை செலுத்தினர் ஏலகமாக பேச ஆரம்பிப்பார்கள் திருச்செருப்பணிகள் மிக நம்மை இந்த உலகம் மரியாதை கொடுத்து வைக்க வேண்டுமானால் பயந்து ஒளிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தத்தை ஆண்டோயிட்டு பார்க்கிறார் பார்க்கிறோம் அடிக்கிறவர்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க அதை போற போட்டு நமக்கு முன்னால புகையடிக்கிறவர்களுக்கு விருப்பம் வருகிறதில்லை விரும்பமாட்டோம் என்பதை அறிந்திருக்கிறார் ஒரு கொத்தனர் ஒருவர் நல்லா தண்ணீர் அவருடைய சொந்தக்காரூர் சபை அருள்ராஜ் நிறுவனத்திருக்கிறார் அவர் பைத்தியமாக இருந்து சபை வந்து பெற்று அந்த சித்தப்பாடத்தில் அடிக்கடி சொல்லுவார் சித்தப்பாட சபைக்கு நான் வந்தேன் விடுதலை ஆக முடியாதப்பா இருபத்தி நாலு மணி எப்படி நான் போய் கேர முடியும் தூங்குற நேரத்தில் சித்தப்பாவுக்கு கோயிலுக்கு வந்து வாங்கி இருக்குது குடிச்சிட்டு தான் வருதுன்னு சொல்றாரு பரவாயில்ல எல்லாரும் பாதைகள் தான் நீங்க வர்றாங்க அது வர சொல்லுங்க அப்படி சொல்லிதான் வந்தா புரிஞ்சு நேரத்து பாருவி படத்தை விடுவார் கோயிலுக்கு ஆராய்ச்சி விடுமே அந்த வீட்டு வேலையில் வேலை செய்து கொண்டே இருந்தார் அந்த பதினைந்து நாட்கள் அவர் தண்ணீர் அடிக்கவில்லை புகைப்படிக்கவில்லை அப்பொழுது ஞானிசாமி பெற்றுக் கொண்டார் பரிசுத்தாயி பெற்று வடிக்க போனார் நம்மை தெரியுமாடத்தில் நடிக்கப்பட்டிருக்கிறது உலகத்தார் பயப்படுவார்கள் என்று சொல்லித்திருந்திருக்கின்றது வணங்குகின்றது எந்த கொம்பம் எப்படி கேட்டது கிடையாது எல்லாரும் பாவர்கள் தான் என்று சொல்லுவார்கள் சாமிமாரின் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்தில் பாவம் உங்களில் யாராவது சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட நாமத்தை நம்மிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நாமம் பரிசுத்தம் உள்ளது அந்த நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்று வேதம் எந்த சூழ்நிலையிலும் வேதவசனத்துக்கு மாறாந்தங்களை பேசாதபடி செய்யாந்தபடி காத்துக் கொள்வது என்று தேவாவிக்கு தேவடைய நாமம் தரிக்கப்படும் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ ஏனெனில் உங்களில் கிறிஸ்துள்ளை தரித்துக்கொண்டீர்களே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே எப்படுது தெரியுமா பாவம் அவனை விட்டு நீங்கும் பொழுது பாவம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாவம் போக கழுவப்படும் பொழுது கிறிஸ்துவை அவன் தரித்துக் கொள்கிறான் என்று சொல்லி சுத்தமேதான் சொல்லுகின்ற சடங்காச்சாரம் என்று சொல்லி ஆரம்பித்து விட்டார்கள் சடங்காச்சாரமாக கொடுக்கிறார்கள் எப்படியும் போ மனத்தில் சேர்ந்து அவ்வளவுதான் ஒர்கள் அவர்களைத்தான் முதல் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள் என்று தெரிவிக்கிறார் அப்போ சில நடபடிகள் பதினொன்றாம் அதிகாரி ஆறாவது இருபத்தி ஆறு காலமாய சபையோட கூடியிருந்து அவர்கள் சபையோடு கூடியிருந்து முதல் முதல் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது கற்பனை அழைத்திருக்கிறபடியினால் அந்த நாமம் நமக்கு தணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டு பயப்படுவார்கள் என்று பரிசுத்தேதன் சொல்வது அந்த நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி அவர்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து பரிசு அலங்காரத்தோடு கற்பனை புரிந்து கொள்ளுங்கள் கடந்து அகையாள் எளமக்களாகி நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேகம் சொல்லுகின்றது இறைவனாக சொல்லுகின்றார் உங்களுடைய நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லுகின்றார் பகப்பின் பிள்ளையினுடைய நாமத்தை சொல்லி பகப்பின அன்பை கேட்பது போய் நீங்க வெற்றி கொண்டு போய் இந்த அப்பா இடத்துல வாங்கிக் கொண்டு வாங்கி சொன்னால் கையெழு மகனுடைய கையெழுத்துலாம் பதினாறாம் அதிகாரம் நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நாமத்தினால் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் ஒன்று கேட்கவில்லை ஏழு அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் எல்லாருக்கும் அல்ல எல்லாரும் எப்படி நினைக்கிறார்கள் நான் கேட்டுத்தான் பார்க்கிறது கிடைக்கலையே இயேசுவின் நாமம் யாருக்கு தரிக்கப்பட இருக்கின்றதோ யார் இந்த புனிதமான நாமத்தை புனிதமாக தொழுகை செய்து கற்பனைபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நாளிலே சொல்லுகிறேன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொண்டதனுடைய மேன்மை நிறைவேறப்படும் இதுவரை நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்கவில்லை இதுவரை கிளம்பி நாமத்தினால் ஒன்றும் எடுக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் உலக மக்களை போல வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை மாற்றிக்கொண்டு பிள்ளைகளாக பரிசுத்த வாழ வேண்டும் நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வோடு ஜீவித்துல எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் யாத்திராவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது இருபதாயிரம் ஆண்டு விற்பனை சொல்லுவது நிவாசிப்போம் என்னுடைய நாமத்தை நான் பிரஸ்தாடு எந்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்ற கல்வி செய்ய வேண்டாம் அதை செய்யும் பொழுது அது அசூசியாகிவிடும் ால வழிபத்தை எனக்கு ஆசீர் என்று அப்படி எதும் சொல்லவில்லை அவருடைய நாமத்தை அவர் பிரஸ்தா அவருடைய நாமத்தை அந்த நாமத்தம் உள்ள நாமம் பரிசுத்தத்தை எங்கே பிரஸ்தாப்படுத்தி இருக்கிறாரோ அங்கே அவர் கடந்து வந்த ஆசீர்வாத்தை கட்டலிடுகிறார் ஆகினால் திருச்செமியல் ஆகினால் மிகவும் கவனமாக பரிசுத்த குறைச்சலுக்கு இடம் இருந்து விடாதபடி இம்மத்தை பிரஸ்தாபடுத்துகிறவர்களாக ஆறாவது நேரத்தில் தேவண்ட புள்ளியில் கூடுகிற நேரத்தில் எவ்வளவு பிரசுத்தப்படுத்தப்படுகின்றதோ கட்டிடுவார் என்று அப்படிப்பட்ட மேலான நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்னாகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல்வசன வாசிக்கலாம் என்னாகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் நீ நீங்கள் சமாதானம் கடலையிட கடவர் என்பதே அவர்களின் நாமத்தை கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னி கொடுத்தார் என்னவென்றால் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கருத்து உரிமை ஆசீர்வதித்து உண்மை காக்க கடவர் கருத்தர்து முகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்படி உண்மையில் கிருமியாக இருக்க கடவர் கடத்தர தமிழ் முகத்தை உண்மையில் பிரசன்னாக்கி சமாதானம் கட்டியட கடவர் என்பதே அவருடைய நாமத்தை சொல்ல வேணுத்திரமே கூற கிடவர்கள் அப்பொழுது நான் இவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல வந்தார் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் கூறும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி பரிசுத்தி போக உங்களை ஆசிர்வதிக்கிறது நிறைய வழிபோக்கு பிரசங்கிகள் பெருகிவிட்டார்கள் போற விட்டு வந்து முன்னிட்டு போவாங்க வழியில போனேன் வழி இப்படி போதற்காகும்படி சொ நாமத்தை கூடவே நாமத்தை தொழுவதெல்லாம் எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற அவர் ஆண்டு எதிர்பார்க்கிறார் மறைந்து வாழ்கிறீசெல்லை போல் இல்லாதபடி வெளியரங்கமாக இயேசுவின் நாமத்துக்குரிய வல்லமைகளை நாம் பிறருக்கு சொல்லி இந்த நாமத்தினால் மாத்திரம் நான் பாவம் நாமத்தினால் விடுதலை உண்டு நாமத்தில்தான் செல்ல முடியும் ஆசீர்வாதம் உண்டு நாம வாழ வைக்கும் என்று மக்களிடத்தில் தைரியமாக சொல்ல வேண்டும் என்று அறிவித்துக் கொள்ளுகின்றனர் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் பேச சக்திகளாக இருக்கிறபடியால் நாமத்தை அவைகள் மாறி அறிவித்து கொண்டு அடித்து சிறச்சாலில் அடைத்து நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அதிகாரிகள் கட்டளை கொடுத்தார்கள் வாசிக்கலாம் அப்போ சொன்ன ஒருவரோடு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவளை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவளை அழைத்து இயேசுவ நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேரவு யோவான் அவளுக்கு பிரதியுத்தமாக தேவனுக்கு செல் கொடுக்கிறதை பார்க்கணும் உங்களுக்கு செல்விக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது முழுவதும் பேராகிவிட்டது நாமத்தினால் தான் விடுதலை கிடைத்தது மக்கள் ஆறு நாமத்தை கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள் அதிகாரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஆகிலும் இந்த இது அதிகமா ஜனத்துக்குள்ளே ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது உறுதியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அழைத்து நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்க கூடாது என்று கட்டளையிட்டார்கள் யோகர்களுக்கு பெரியத்தரமாக தேவனுக்கு செய்வதை பார்க்கலாம் உங்களுக்கு செய்வதனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் கண்டவைேட்டைகளையும் பேசாமல் இருக்கூடாது என்றார்கள் இன்றைக்கும் அரசியல்வாதிகளில் ஆர்வப்படுத்த வேண்டுகிறார் ஏசியை குறித்து பேசவிடக்கூடாது சட்டம் ஒழுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சட்ட முயற்சியவர்கள் ஆறும் தாழ்வு போயிட்டார்கள் வேறொரு நாம மனுஷனுடைய கட்டிடப்பட வேண்டும் என்று எழுந்திருக்கிறபடியால் அந்த நாமத்தை நாம் உயர்த்தி கூற வேண்டும் அலேலியா இதனிடத்தில் கடந்து வந்து எங்களை ஏசக்கூடாது சொல்லி கூடி சட்டங்கள் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே மனுஷனுடைய சட்டங்கள் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும் தேவன் தேவ குமார் என்பதை ஜாதிகள் அறிய வேண்டும் என்று சொல்லி கூடி ஒருவரப்பட்டு ஜெபித்தால் என்று பரிசுத்தம் ஏதாவது எழுதியிருக்கிறது அப்போது நேரம் அதிகாரம் ஏதும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் அமீதமாக புற ஜாதிகளோடும் இஸ்ரோல் ஜனங்களோடும் அற்புதங்கள் குணமாக்கும் செய்தார்கள் வசனத்தைும்படிந்த நிரப்பப்பட்டு அதிகாரிகள் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்த மதவாதிகள் அவர்களுக்கு எதிர்ப்பு நின்றால் சட்டமன்ற மீது பாயும் அப்படிப்பட்ட அதிகாரிகள் கூடி பயமுறுத்தி நாமத்தை பரிசீலிக்க கூடாது என்று சொல்லி அனுப்பினார்கள் பிள்ளைங்க கூட்டம் ஓடினார்கள் மீண்டும் அதிகாரிகள் இப்படி கூடியிருக்கிறார்கள் கருத்தினால் அற்புத அடையாளங்களை நாமத்தை தைரியமாக பிரசீலித்த பண்ணுவதற்கு ி ஜிக்க வேண்டும் என்று கருத்துடைய வல்ல நூலகத்தை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெய்வம் என்பதை சில வழிபாட்டுக்காரர்கள் அறிந்து நம்முடைய விக்கிரங்களை உடை தெரிந்துவிட்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு மனப்பட்ட ஒரு ஜபத்தை நாமப்படுத்தப்பட வேண்டும் கருத்திருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா முழங்கான முன்பாக வேண்டும் என்று சொல்லி விரும்பி விதித்த பொழுது கூடியிருந்த இடமா செய்வதற்கு பெடைய கருத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நாம் இதை புற ஜாதிகளுக்கு அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றபடியால் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க முடியாதே தேவ ஜனங்களாகி நாம் வேண்டும் என்று வேதன் ஒன்பதாம் அதிகாரம் மாத்திர வாசிக்கலாம் கட்டும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் என்று சொல்லக்கூடிய மனுஷன் ஒரு பெருந்தலைவன் மதத்திலே பற்றவன் கிறிஸ்தவத்தை அழைத்துக் கொண்டு வந்து சேவானை கல்லறிந்து கொள்வதற்கு சம்பந்தம் இப்பொழுது இங்கேயும் தமஸ்கூலில் இருக்கிற மக்களை பிடித்து அழித்துக் கூட வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தில் கட்டளை பெற்று வந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி புலம்பு சென்றார் என்ன சொல்றாதிகளுக்கும் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன் அழிக்க வேண்டும் என்று விரும்பினேன் அவன் அதற்கு கருத்து நீ போன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரும் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் அலேலிய அருமையானவர்களே உங்களுடைய ஜபமான எதிரிகளை கூட சர்மித்து அவர்களும் நாமத்தை அறிவிக்கும்படியாக மாற்றிவிடும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்று ஜபிக்காதபடி ரச்சிக்கப்பட வேண்டும் அவள் இயேசு நாமத்தை அறிந்து அதை வேண்டும் நாம் ஜபிக்க வேண்டும் இருக்கலாம் என்பதை அறிந்து தமஸ்கூட மக்கள் ஆறு ஜபம் அண்டி கூற வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே வருகிற வழியில் அவனை சந்திய வேண்டவரே அவனேபடுத்த வேண்டவரே என்று ஜபித்த ஜபத்தை கேட்ட மத்தியான சூரிய வழி சேர்த்தவர்கள் பிரகாசமான ஒளி ஒரு மில்லல் அவனை அடித்து கூடலாக்கி அவனை சந்தித்து இப்படி தமிழ் கூடனாக அனுப்பியிருக்கிறார் அலேனியா அங்கிருக்கிற அனினியாவிடம் சொல்ல அவன் கூடனாக இருக்கிறான் பார்வையடைய முடியாத பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ள முடியாதவனுக்காக ஜபம் பண்ணு என்று சொல்லபோதானு அடைக்க வேண்டும் என்று சொல்லி வந்தானே இல்லை நான் அவரை பிடித்திருக்கிறேன் புறஞ்சாலிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரோமேல் மக்களுக்கு நாமத்தை அறிவிக்கக்கூடிய பிடித்திருக்கிறேன் நம்மை அழைத்திருப்பது எதற்கு தெரியுமா நம்மை சிற்றும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு நாமத்தை அறிவிப்பதற்காக வெளிப்படுத்துவதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய நாமம் இல்லாமல் வேறு எடப்படையே இல்லை விரும்பி இருக்கின்றார் திருச்செயர் மூலமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் கருத்தன்னை அணிதனமும் சபையில சேர்த்துக் கொண்டு வந்தவர்கள் மகிமியை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அலங்காரத்தின் கூட கருத்தனை தொடர்ந்து கொள்வோமாக கொள்கை செய்த இடங்களிலே அசைவுகள் உண்டாயிருக்கின்றன ஆகினால் நம்ம எல்லாருமே பரசுத்தாவினால் நிரம்பி வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நாமும் பொழுது பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல லாபத்தை மறுபடியும் கருத்தறிந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை